வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் நட்பு என அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறோம் ஆனால் இவற்றை கொண்டு நாம் வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய உண்மையான துணை இயல்பு வெளிப்படுகிறதா என்றால் இல்லை நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொள்ள நம்மிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆண்டு அமெரிக்காவில் சிக்காகோ மாநகரில் நடைபெற்ற அகில உலக சமய மாநாடு பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம் அந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான மதத்தலைவர்களும் மத போதகர்களும் பங்கேற்றனர் இந்தியாவிலிருந்து சுவாமி விவேகானந்தர் முப்பது வயதே நிரம்பிய ஒரு இளைஞராக பங்கேற்கிறார் அங்கே வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் ஆச்சரியம் இந்த மாநாட்டில் இந்த இளைஞர் என்ன பேசப் போகிறார் என்று ஆனால் தன்னுடைய பேச்சின் தொகுக்கம் முதல் இறுதி வரை கரவோசங்களுக்கிடையேயே பேசி முடித்தார் அதற்கான காரணம் என்னவென்றால் தான் சார்ந்த சமயம் தன் மக்களின் கலாச்சாரம் என எல்லா தகவல்களையும் மிகச்சிறந்த முடிநடையில் வெளிப்படுத்தினர் அவர் வெளிப்படுத்திய பொழுது அவரை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியமடைய காரணம் அவருடைய மிக எளிமையான தோற்றம்தான் இவ்வளவு கற்றறிந்த சான்றோர் அறிஞர் ஞானி மிக எளிய மனிதரை போல் வாழ்கிறாரே என்று வியந்து பாராட்டினர் அத்தகைய நிலைதான் சுவாமி விவேகானந்தரை இன்றளவும் இந்த பூ உலகில் நிலைநிறுத்தியுள்ளது இன்னும் சொல்ல போனால் அவர் அருளி சென்ற பொன்முடிகளும் வழிகாட்டுதல்களும் இன்றைய இளைஞர்களுக்கு மட்டுமல்ல எக்காலத்திலும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தன்னுடைய கல்வியையோ தன்னுடைய நட்பயோ அங்கே முன்னிறுத்தவில்லை தன்னுடைய அடக்கமான ஒழுக்கமான குண இயல்வியை அந்த மாநாட்டை முன்னிறுத்தினார் இன்னும் சொல்ல தன் வாழ்க்கை முழுவதும் விவேகானந்தர் அதனை மிக சாதாரண மனிதர்களைப் போல இந்த போலகில் வாழ்ந்து முடித்தார் தான் வாழ்ந்த முப்பத்தி ஒன்பது ஒரு மிகச்சிறந்த ஞானியாக தன்னை மாற்றிக்கொள்ள நிறைய கற்றிருப்பார் ஆனாலும் கூட தான் அதிகம் கற்றவர் என்ற மனநிலையை அவர் ஒருபோதும் அடைந்ததில்லை இதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்தும் பொழுது ஒருவன் தன்னுடைய நிலையிலிருந்து நல்லொழுக்கத்தோடு அடங்கி வாழ கற்றுக்கொண்டால் அவருடைய பிறர் மலையை விட மிக உயரமாக பார்ப்பார்கள் என்று கூறுகிறார் ஆக நாமும் நம்முடைய நிலையிலிருந்து நல்லொழுக்கத்தோடு அடக்கத்தோடு வாழ கற்றுக் கொள்வோம் பிறர் முன் மலையை விட மிக உயரமானவராக காட்சியளிக்க முயற்சிப்போம் அடக்கமுடைய குரல் எண் நூத்தி இருபத்தி நாலு நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது மீண்டும் குரல் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி